அவர்களின் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழும்போதும் தக்பீர் கூறினார்கள் இரண்டாம் ரகாத்திலிருந்து எழும்போதும் தக்பீர் கூறினார்கள் சலாம் கொடுத்து முடித்ததும் இம்ரான் அலியல்லாஹூன் அவர்கள் என் கையை பிடித்துக் கொண்டு நிச்சயமாக இவர் முஹமது அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் தொழுகை போலவே என்றோ முஹமது அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தொடுகையை இவர் எனக்கு நினைவுபடுத்திவிட்டார் என்றோ குறிப்பிட்டார்கள்